தலைப்பு ஐந்து அண்ட பிண்ட அமுதங்கள் அண்ட அமுதம் நான்கு அக அமுதம் அகப்புற அமுதம் புற அமுதம் புறப்புற அமுதம் மழை பிண்ட அமுதம் நான்கு அக அமுதம் அகப்புற அமுதம் புற அமுதம் புறப்புற அமுதம் வியர்வை